வணக்கம் இருபத்தி மூன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினியின் புதிர்வு குவியலுக்காக நானுங்கள் அணு நேற்றைய பதில்கள் இதோ ஒன்று இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படும் இந்திய அரசின் தலைவர் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் இரண்டு சமீபத்தில் இந்திய பாதுகாப்பு ஆலோசனை உறுப்பினராக நியமிக்கப்பட்ட தனியார் துறை நிறுவனத் தலைவர் ஸ்ரீதர் வேம்பு மூன்று இந்தியாவில் மிக குறைந்த அளவு மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம் இனி இன்றுக்கான கேள்விகள் இதோ ஒன்று நாட்டின் மிக நீண்ட சரக்கு ரயிலை சமீபத்தில் இயக்கிய ரயில்வே மண்டலம் எது இரண்டு புதிய ஸ்டார்ட் ஒப்பந்தமானது யாருக்கிடையில் கையெழுத்தானது மூன்று இந்தியாவின் மிக நீளமான சாலை வளைவு பாலம் சமீபத்தில் எங்கு திறக்கப்பட்டது பதில்களை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்